பொறுமை மற்றும் நிலை கொலையாமையின் தூண்டுகோள்கள் இங்குதான் சிறந்து அறிவாளியும் திகைத்து நிற்கின்றான் அறிஞர்களுக்கும் ஒரு கேள்வி தோன்றுகிறது முஸ்லிம்களிடம் இவ்வளவு பொறுமையும் உறுதியும் நிலை கொலையாமையும் இருப்பதற்குரிய காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் கேட்கும் உடல் சிலிர்த்து உள்ளங்களில் நடுக்கம் ஏற்படும்படியான அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் இவர்கள் எப்படி சகித்துக் உள்ளத்தில் ஊசலாடும் இந்த கேள்வியை முன்னிட்டு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 அவன் தான் மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான் அது பொழுகின்ற நீருக்கு தக்கவாறு ஓடைகளாக ஓடுகிறது அந்த ஓடைகளில் வெள்ளம் நுரைகளை மேல் சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணங்களுக்காகவோ அல்லது மற்ற சாமான்களுக்காகவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் பொழுதும் போன்ற அழுக்கு நுரையாக மிதக்கிறது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் இதனை உதாரணமாக கூறுகிறான் ஏனென்றால்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 இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நிலை கொலையாமை பொறுமை சகிப்புத்தன்மை மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்ற மற்ற காரணங்கள் உருவாகின்றன இரண்டாவது உள்ளங்களை ஈர்க்கும் தலைமைத்துவம் நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமில்லாமல் முழு மனித குலத்திற்கும் மிக உயர்ந்த வழிகாட்டும் தலைவராக இருந்தார்கள் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த பழக்க வழக்கங்களும் பெருந்தன்மையும் அவர்களின் இயற்கை குணமாக இருந்தது இதனால் அவர்களின் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன அவர்களுக்காக பல உயிர்கள் தியாகங்கள் செய்ய துணிந்தன அவர்களிடம் இருந்த உயர்ந்த நற்பண்புகளை போன்று வேறு பெற்றிருக்கவில்லை சிறப்பு உயர்வு கண்ணியம் மதிப்பு பெருந்தன்மை வாய்மை நன்னடத்தை பணிவு ஆகியவற்றில் எதிரிகள் கூட சந்தேகிக்க முடியவில்லை எனும்போது அவர்களது அன்பர்கள் நண்பர்கள் பற்றி என்ன கூற முடியும் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை செவிமடுத்தாலும் அதை உண்மை என்றே அவர்கள் உறுதி கொள்வார்கள் குரேஷியர்களில் மூவர் ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக குர்ஆனைச் செவிமடுத்திருந்தார்கள் பிறகு இவர்களது ரகசியம் வெளியாகிவிட்டது மூவரில் ஒருவன் அவர்கள் இரண்டாம் ஓனான அபு ஜஹலிடம் முகம்மதிடம் நீ கேட்பதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அவன் நான் என்ன கேட்டுவிட்டேன் எங்களுக்கும் அப்து மனாஃப் குடும்பத்திற்கும் சிறப்பு விஷயத்தில் போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள் நாங்களும் உணவளித்தோம் அவர்கள் வாகனமற்றவர்களுக்கு வாகனங்களை வழங்கினார்கள் நாங்களும் வழங்கினோம் தர்மம் செய்தார்கள் நாங்களும் தர்மம் செய்தோம்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 நாங்கள் உம்மை பொய்பிக்கவில்லை நீ கொண்டு வந்த மார்க்கத்தை மார்க்கத்தைத்தான் பொய்ப்பிக்கின்றோம் என்று அபுஜகல் எப்போதும் கூறி வந்தான் அதையே இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது நபியே உங்களை பொய்யரென அவர்கள் கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையைத் தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம் நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கின்றனர் அல் குரு அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி மூன்று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 அவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது நபிசல்லாஹ் ஹலைவசலம் அவர்களுக்கு கடும் எதிரியாக இருந்தவர் கூட அவர்களை மிக அழகிய முறையில் சமாதானப்படுத்தினார் ஒருமுறை அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் குடல்களை சஜிதாவில் இருக்கும் போது நபிசல்லா ஹலைவாஸ்லம் அவர்களின் மீது அவர்கள் போட்டனர் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவிடம் நபி அவர்கள் கையேந்திய எதிரிகளின் சிரிப்பு மறைந்து கவலையும் துக்கமும் அவர்களை பீடித்துக் கொண்டது நிச்சயமாக தங்களுக்கு நாசம்தான் என்பதை உறுதியாக விளங்கி கொண்டனர் அபுல் மகன் உத்பாவிற்கு எதிராக நபி சொல்லாஹ் அலேவசம் பிரார்த்தனை செய்தார்கள் நபி சொல்லாஹ் அலேவசலம் அவர்கள் தனக்கு எதிராக செய்த பிரார்த்தனையின் பலனை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவன் உறுதியாக நம்பியிருந்தான் அவன் பயணத்தில் ஓரிடத்தில் தங்கியிருந்த போது சிங்கத்தை பார்த்துவிட்டு மக்காவில் இருந்துகொண்டே முகம்மது என்னை கொலை செய்து விட்டார் என்று கத்தினான் உபய் இப் கலப் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வந்தான் அலைவசம் என்று கூறினார்கள் அலைவாஸ் அவர்கள் அவன் மீது ஈட்டியை எய்து சிறிய காயத்தை ஏற்படுத்திய போது இந்த முகம்மது மக்காவில் போது என்னை கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் அவர் என்னை கொன்றிருப்பார் என்றான் உபை இதன் விவரம் பின்னால் வர இருக்கிறது ார்கள் கேட்ட உமையாவுக்கு மரண பயம் ஏற்பட்டு மக்காவை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதி செய்து கொண்டான் பத்ரு போர் அன்று அபுஜகல் தன்னுடன் வந்தே ஆக வேண்டும் என்று அவனை நிர்பந்தித்த போரிலிருந்து தப்பிப்பதற்கு வசதியாக மக்காவில் உள்ள ஒட்டகங்களின் மிகச்சிறந்ததை வாங்கி தன்னுடன் வைத்துக் கொண்டான் அவனுடைய ஏ அபு சஃப்வான் மதினாவில் உள்ள சகோதரர் உனக்கு கூறியதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டால் அவன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் அவர்களுடன் சிறிது தூரம் தான் செல்ல நாடுகிறேன் என்று கூறினான் ஆதாரம் சஹி உல் புகாரி இவ்வாறே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 அல்லாஹின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள் இதை கேட்ட தைம் கிளையினர் அவரை குறை அன்னாரது தாயார் உம்முள் கயிரிடம் இவருக்கு உணவளியுங்கள் ஏதாவது இவருக்கு குடிக்க கொடுங்கள் அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார்கள்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 கூச்சலிட்டு அல்லாஹின் மீது சத்தியமாக கள் கொண்ட இறை நிராகரிப்போரும் பாவிகளும் உங்களை இவ்வாறு செய்துவிட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்காக அவர்களிடம் பழிவாங்க வேண்டுமென ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார் அவரிடம் அபுபக்கரது எல்லா அன்பு அல்லாவின் தூதரை எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இதோ உமது தாய் நமது பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவே அவரை பற்றி பரவாயில்லை என்று கூறியவுடன் நபிசல்லாஹு அலைவசல்லாம் நல்ல விதமாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்று உம்மு ஜமில் கூறினார்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 அபு பக்ரோதி அல்லாஹன் அவர்கள் இருவர் மீதும் சாய்ந்து நடந்து சென்றார்கள் இந்த நூலின் பல இடங்களில் நபி அலைவசல்லம் அவர்களின் மீது நபித்தோழர்கள் வைத்திருந்த அன்பை விவரிக்கும் அற்புதமான சம்பவங்களையெல்லாம் நாம் கூறுவோம் குறிப்பாக ஒஹது போரில் நடந்த நிகழ்ச்சிகள் குபைப் இன்னும் அவர் போன்ற நபித்தோழர்கள் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் பின்னால் பார்ப்போம் மூன்றாவது கடமை உணர்வு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 அந்த அடிப்படை உண்மைதான் என்பதை குரு வசனங்கள் தக்க சான்றுகளாலும் தெளிவான எடுத்துக்காட்டுகளாலும் மெய்ப்பித்து காட்டின மேலும் மிக உயர்ந்த மனித சமூகமான இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டிய அடிப்படைகளை மேன்மை மிகு குரு காட்டியது இதில் நேரிடும் இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும் எதிர்ப்புகள் தலை போது துணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற சமுதாயங்களை எடுத்துக் காட்டி அவர்களை செய்திகளில் நல்ல படிப்பினைகளையும் ஞானங்களையும் வழங்கியது நம்பிக்கையாளர்களே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 வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை மேலும் குர்ஆன் வசனங்கள் அல்லாஹுவை மறுத்தவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகத்திற்கும் முற்றிலும் தெளிவான பதில்களை தந்ததுடன் இதே வழிகட்டில் அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கெட்ட முடிவை பற்றியும் எச்சரித்தன அல்லா தனது நேசர்கள் மற்றும் எதிரிகள் ஆகியோருடன் நடந்து கொண்ட வரலாற்று சம்பவங்களை தெளிவாக குர்ஆன் வசனங்கள் எடுத்துக் கூறின சில நேரங்களில் மிகவும் மிருதுவாக அவர்கள் இருந்த வழிகட்டை உணர்த்தி விளக்கமளிக்க வேண்டிய கடமையையும் குர்ஆன் வசனங்கள் செய்தன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 இவ்வகையான வசனங்களில் முஸ்லிம்களுடன் நேரடியாக அழைத்து பேசிய வசனங்களும் உள்ளன அவற்றில் இதுவும் ஒன்றாகும் அவர்களது இறைவன் தன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அளித்து சொற்கங்களையும் தருவதாக அவர்களுக்கு நற்செய்தி கூறுகின்றான் அவர்களுக்கு என்றென்றும் நிலையான இன்பம் உண்டு அல் குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி தங்களுக்கு அநீதி இழைத்து தங்கள் மீது வரம்பு மீறி கொடுமை புரிந்த இறை மறுப்பாளர்களான தங்களின் எதிரிகளின் நிலை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு அதையும் குர்ஆன் தெளிவுபடுத்தியது இவர்கள் நரகத்திற்கு முகம் குப்பரை எழுத்து செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி அந்த நிராகரிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடன் விசாரணை செய்யப்பட்டு கைதிகளாக விலங்கிடப்பட்ட நிலையில் முகம் குப்புர நரகல் வீசி எரியப்படுவார்கள் இதோ சகர் நரகத்தின் வேதனை சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஆறாவது வெற்றியின் நச்செய்திகள் கொடுமைகளையும் துன்பங்களையும் சந்தித்த அன்றும் முன்பும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்பது சோதனைகளையும் மரணங்களையும் சந்திப்பது மட்டுமல்ல என்பதை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தனர் மாறாக இஸ்லாமிய அழைப்பின் நோக்கம் முற்றிலும் அறியாமையால் நிரம்பிய கொள்கைகளையும் அதன் அநியாயமான சடங்குகளையும் அடியோட ஒழித்து விடுவதே இதன் மூலம் பூமி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி உலகில் அனைத்து அரசியல் அமைப்புகளையும் வெற்றி கண்டு முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹுவின் பொருத்தத்தின்பால் வழிகாட்டுகிறது மேலும் படைப்பினங்களை மனிதர்கள் வணங்குவதிலிருந்து வெளியேற்றி படைத்து அல்லாகவை வணங்கும் வழிக்கு இஸ்லாம் அழைத்து சென்றது என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர் இது போன்ற நற்செய்திகளை சில நேரங்களில் மிக தெளிவாகவும் சில நேரங்களில் சூசகமாக முஸ்லிம்களுக்கு குரான் விலக்கிக் கொண்டே இருந்தது அக்கால முஸ்லிம்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி இருந்தார்கள் அவர்களது வாழ்க்கையே முற்றிலும் அழிந்து விடும்படியான சோதனைகளும் நிகழ்ந்தன அப்போது முன் சென்ற வசனங்கள் இறங்கின அந்த வசனங்களின் கருத்துகள் முற்றிலும் மக்கா முஸ்லிம்களின் நிலைமைகளுக்கும் நிராகரிப்பவர்களின் நிலைமைகளுக்கும் மிக பொருத்தமாக இருந்தன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 அல் குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வசனங்கள் வெகு விரைவில் இவர்களுடைய செல்வார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்து இவர்களுடைய கூட்டத்தினர் எம்மாத்திரம் மற்ற கூட்டத்தினர்களைப் போலவே இவர்களும் முறியடிக்கப்படுவார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் பதினொன்று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 நபி யூசுப் அலை சொலாத் வசலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த அந்த மக்களுக்கு பதில் கூறும்போது நபியே நிச்சயமாக யூசுப் மற்றும் அவரது சகோதரர்களுடைய சரித்திரத்தை பற்றி வினவுகின்ற இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன அல் குர் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் ஏழு என்றும் அல்லாஹ் கூறினான்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 அல் குர் அத்தியாயம் பதினான்கு வசனங்கள் 13 மற்றும் பதினான்கு பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிக கடுமையான போர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்காவாசிகள் இணைவைப் பாரசீகர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அல்லாகவையும் அருமையினாலையும் நம்புகின்ற ரோமர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போது அந்த போரில் பாரசீகர்கள்தான் வலுப்பெற்று முன்னேறியும் வந்த நேரத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தி விடுவார்கள் என்ற நற்செய்தி அல்லாஹ் இறக்கி வைத்தான் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றொரு நற்செய்தியும் கூறினான் அதுதான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹின் உதவி வேகு விரைவில் உண்டு என்பது நமக்கு சமீபமான பூமியில் உள்ள ரோம் வாசிகள் தோல்வியடைந்தனர் அவர்கள் இன்று தோல்வி அடைந்து விட்ட போதிலும் வெற்றி அடைவார்கள்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 நபி சல் அலேஹி வசல்லம் அவர்களும் அவ்வப்போது இதுபோன்று நற்செய்திகளை மக்களுக்கு கூறி வந்தார்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் உக்கால் மஜன்னா தில் மஜாஸ் என்ற இடங்களில் தூதுத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்காக மக்களை சந்திிக்கும் போது சொர்க்கத்தின் நற்செய்தி மட்டுமல்லாது இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியை கொண்டும் கூறி வந்தார்கள் மக்களே வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதன் மூலம் அரபியர்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்கள் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள் நீங்கள் இறந்து வெட்டாலும் சொர்க்கத்தில் மன்னர்களாகவே இருப்பீர்கள் ஆதாரம் இப்னு சாத் உத்னூ ரபியா உலக ஆசாபாசங்களை காட்டி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் பேரம் பேசி அவர்களை பணிய வைக்க முயன்ற போது நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அவனுக்கு கூறிய பதிலையும் அந்த பதிலில் இஸ்லாம் நிச்சயம் மிகைத்தே தீரும் என்று உத்பா விளங்கி கொண்டதையும் இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம் இவ்வாறே அபு தாலிஃபிடம் வந்த கடைசி குழுவினருக்கு கூறிய பதிலையும் நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம் அந்த பதிலில் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அந்த வார்த்தையினால் அரபியர் உங்களுக்கு பணிவார்கள் அரபியர் அல்லாதவர்களையும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று மிக தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் கபாப் இவன் எல்லாவும் அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லா அழகி வசல்லும் காபாவின் நிழலில் தங்களது போர்வையை தலையணையாக வைத்து நான் அவர்களிடம் வந்தேன் அப்போது இணை வைப்பவர்கள் புறத்திலிருந்து பல சிரமங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம் நான் நபி சொல்லாஹ் அலைவாசல்ல அவர்களிடம் அல்லாஹவிடத்தில் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டேன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் முகம் சிவந்து விட்டது படுத்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்து உங்களுக்கு முன்னிருந்த மக்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக அவரின் எலும்பு சதை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 இவ்வுலகில் அதிவிரைவில் ஒளிமயமான மிக்க எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட்ட நச்செய்திகளால் எல்லா புறத்திலிருந்தும் தங்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளையும் அநியாயங்களையும் கோடை காலத்தில் வெகு விரைவில் கலைந்துவிடும் மேகமூட்டமாகவே நபித்தோழர்கள் கருதினார்கள் மேலும் இந்த நற்செய்திகள் உலக மட்டும் குறிப்பிடாமல் அழியாத மறுமையில் நிலையான சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு உண்டு என்று கூறியன இது நபித்தோழர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது இது மட்டுமல்லாமல் ஆன்மாவிற்கு நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் இறை நம்பிக்கை எனும் மூலம் வலுவூட்டி வந்தார்கள்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 சிறந்த நன்மக்களாக விளங்கினார்கள்